பதினெட்டு அறிவிக்கின்றார்கள் ஆடையாகும் ஏதேனும் ஒன்றில் என்னிடம் ஒருவன் தர்கம் செய்தால் அதாவது போட்டி போட்டால் அவனை நான் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிஹூசல்ல கூறினார்கள்